ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமன்பர்களே மனித பிறவியின் சிறப்பு அம்சமாகிய பகுத்தறிவை சாஸ்திரங்களோடு நாம் நன்கு இணைத்து நம்முடைய பகுத்தறிவு தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக பண்பட்டதாக நமக்கும் சமூகத்திற்கும் பயன்படக்கூடியதாக ஆகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த சாஸ்திர விஷயங்களை நாம கற்க கூடாது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று ஒரு பழமொழி இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் கட்டாயம் முறையாக நாம் தகுந்த குருவினிடம் ஆசிரியரிடம் சென்று கற்கத்தான் வேண்டும் ஆசிரியருடைய இலக்கணத்தை சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களிலும் தமிழிலே இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்களிலும் நன்றாக உபதேசித்திருக்கிறார்கள் பல்வேறு துறைக்கு பல்வேறு விதமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆன்மீக துறையில் அறவாழ்க்கையையும் மெய்ப்பொருள் தத்துவத்தையும் உணர்த்துகிற குருமார்கள் தான் இங்கே சிறப்பாக சொல்லப்படுகிறார்கள் அறவாழ்க்கையை பற்றிய அறிவை அற பயிற்சியோடு கற்றுக் அறத்தை போதிக்கின்ற குருநாதர் ஆகிறார் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்கி சொல்லுகின்ற குருநாதர் அவரும் குருவாக கருதப்படுகிறார் ஆக குரு என்றாலும் ஆச்சாரியர் என்றாலும் ஆசிரியர் என்றாலும் இங்கே எந்த குருவை ஆச்சாரியரை குறிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குரு என்ற சொல்லுக்கு வழக்கமாக சொல்லுகிற பொருள் என்னவென்றால் கு என்ற எழுத்து இருளை குறிக்கிறது ரூ என்கின்ற எழுத்து வெளிச்சத்தை குறிக்கிறது இருளை நீக்கி வெளிச்சத்தை காட்டுகின்ற தன்மையைத்தான் குரு என்ற சொல் குறிக்கிறது குருநாதர் சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை நன்றாக அனுபவபூர்வமாக நமக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்கிறார் நம்முடைய அறியாமையாகிய இருளை நீக்கி அறிவாகிய ஒளியை நமக்கு உணர்த்துகிறார் நாம் கண்களால் உலகத்தை பார்த்தாலும் அறிவால் உலகத்தை பார்க்கும் பொழுது கண்கள் காட்டும் உலகத்திற்கும் அறிவு காட்டும் உலகத்திற்கும் பாவனை மாற்றம் ஏற்படுகிறது என்பது உண்மை கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்றும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவரும் சொல்லியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அறிவுக்கண்ணிலே இருக்கக்கூடிய அறியாமை திரைப்படலத்தை நீக்கி கண்ணொழியை நன்கு தெளிவாக்கி பொருளை அதனுடைய இயல்பை புரிந்து கொள்ளுமாறு வாழ்க்கையை புரிந்து கொள்ளுமாறு நமக்கு வழிகாட்டுகின்ற அறிவை வழங்குகின்ற ஆசிரியரைத்தான் குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் சம்ஸ்கிருதத்திலே இவ்வாறு அழகான ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஆ சினோதிஹி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தேய்ச தம் ஆச்சாரியம் பிரச்சதே யார் ஆச்சாரியன் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது ஆசிரியருடைய இலக்கணங்களை சொல்கிறது ஆ சினோதிஹி சாஸ்திரார்த்தம் சாஸ்திரத்தின் பொருளை நன்றாக விளக்கமாக எடுத்துச் சொல்லிக் கொடுக்கிறார் சொற்றொடரில் அமைந்திருக்கிற பதங்களை பிரித்து அதாவது சொல்களை பிரித்து அந்த சொற்களுக்கு சரியான பொருளை சொல்லி அந்த பொருளை அறிந்து கொள்வதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை நீக்கி சிறந்த மேற்கோள்களை காட்டி தகுந்த உதாரணங்களை காட்டி விளக்கி சொல்பவரே குருநாதர் மேலும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்